தினம் ஒரு தகவல் வழங்குபவர் பா ராமலிங்கம் ஆசிரியர் பன்ருட்டி அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இன்று அறுபத்தி நாயன்மார்களில் பத்தாவதாக திகழ்வர் குங்குளிய கலைய நாயனார் அவரை பற்றி உங்களோடு இன்று உரையாற்றுகிறேன் காவரி பாய்ந்து வளம் கொழிக்கும் சோழநாட்டு தஞ்சா மாவட்டில் திருக்கடாவூர் ஊரில் அந்தனர் குளத்தில் ஆவணி மாதம் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர் குங்கிலிய கலையனார் என்பவர் ஆவார் இவர் லிங்க வழிபாட்டை போற்றுப்பவர் சிவபெருமானுடைய திருவடிகளை நாள்தோறும் அன்புடன் வணங்குவவர் இங்குள்ள கோவில் மார்க்கெண்டேய முனிவருக்காக யமனை தமது திருப்பாதத்தால் உதைத்த அமிர்தகடேஸ்வரர் ஆவார் குங்கிலிய கலையர் அமிர்தகடேஸ்வரருக்கு தினமும் நறுமணம் மிக்க குங்கிலிய தூபம் இடுவது வழக்கம் குங்குளிய கலையனாரின் திருதொண்டை உலகறிய செய்யும் பொருட்டு சிவபெருமானின் சோதனையால் கொடி வறுமையுற்றார் சில சமயம் இவருடைய மனைவி மக்களும் கூட உணவில்லாமல் பட்டினியால் படுத்தது உண்டு அன்றாட செலவுக்கு கூட மிகவும் கஷ்டப்பட்டார் இவ்வளவு வறுமையிலிருந்தும் தினம் அமிர்தடேஸ்வருக்கு குங்குளிய தூபம் செய்வது வந்ததை நிறுத்தவில்லை இந்நயலில் ஒரு மிகவும் கொடுமையான பசியால் அவர் மனைவியும் குழந்தைகளும் ஆதிவுற்றனர் பின்னர் அவர் மனைவி தனது கழுத்திலிருந்த தாலியை கழற்றி அவரிடம் கொடுத்து இதை விற்றுவிட்டு உணவுக்கு தேவையான பொருள் வாங்கி வர சொன்னாள் தாலியை பெற்று சென்ற குங்குளிய கரையர் கரை தேர்வில் ஒரு வியாபாரி பெரிய குங்குளி பொதியை விற்று செல்வதை பார்த்தார் அப்போது ஆஹா எவ்வளவு பெரிய குங்குளியும் சிவபெருமானுக்கு இவற்றால் தூபமிட்டால் சிறப்பாக இருக்குமே என்றெண்ணி தாலியை அந்த வியாபாரியிடம் கொடுத்து மாற்றாக குங்குளிய பொதியை பெற்று வீராட்டன் கோவிலை அடைந்து அங்கேயே தங்கி குங்குளிய தொண்டு புரிந்து வந்தார் குங்கிலிய கலையனாரின் குடும்பத்தினாரின் துயர்துடைக்க எண்ணிய இறைவன் ஓர் இரவில் அக்குடும்பத்தில் செல்வ செழிப்பை உண்டு பண்ணினார் அத்துடன் வீரட்டணத்தில் இருந்த குங்குளிய கலையனரின் காதில் விழுவது போல உன் வீடு சென்று மனை மக்களுடன் இன்புற்று வாழ்வாயாக என்று அசரீறி வாக்கு ஆகாயத்தில் கேட்டது இறைவனின் கட்டளை ஏற்று வீடு சென்று அங்குள்ள செல்வ செழிப்பைக் கண்டு இது கடவுளின் கிருபைதான் என்று வியப்புற்றார் இவ்வேளையில் திருவனந்தாள் எனும் ஊரில் இருந்த சிவலிங்கத்தின் உருவம் சாய்ந்திருந்தது அதனை நிமித்தும் பணியில் சோழ மன்னன் ஈடுபட்டான் பலர் இழுத்தும் நிமிராதை கேள்விப்பட்ட குங்குளிய கலையர் அங்கு சென்று கயிறை இழுக்க இரவன் நிமர்ந்தார் இவ்வாறு சிவபெருமானின் அருள் பெற்ற குங்குளிய கலையர் அன்று முதல் குங்குளியே களைய நாயனார் என மக்களால் போற்றப்பட்டார் இவரது வரலாற்றின் மூலம் பணியின் ஒழுங்கு நமக்கு புலனாகிறது அதனால் நாம் அனைவரும் சிவன் ஆலயத்திற்கு செல்வோம் சிவனை வணங்குவோம் நாயன்மார்களை வணங்குவோம் அவர்கள் அனைவரின் அருளை பெறுவோம் நலமுடன் வாழ்வோம் நன்றி வணக்கம்